மாதவாந்திரி ஜலஜத்ய நிச்சயசேவா பிரேமா விலாச பராங்குஷம் ஆத்மபதா ராமானுஜம் ராமானுசரை பற்றி யசிராஜவி என்று மணவாழ மாமணிகள் துதிநூல் பாடியுள்ளார் அதில் முதல் ஸ்லோகன் இது காமம் குரோதம் முதலான நம்முடைய அனைத்து தோஷங்களையும் குற்றங்களையும் மானமானுர் போக்குகிறார் ஸ்ரீபெரும்புதூருக்கு செல்லுகிறோம் ஸ்ரீமன் மகா பூதபுரே ஸ்ரீம்கேசவ யஜனகா காந்திமத்யாம் பிரசூத்தாயிராஜாய மங்கலம்னு பாடுகிறோம் ஸ்ரீபெரும்புதூரிலே ஆயிரத்தி பதினேழாவது வருஷம் சித்திர மாசம் திருவாதிரை திருநக்ஷத்திரத்திலே ஆதிசேஷனுடைய அவதாரமாகவே ராமானுஜர் பிறந்தார் அவருடைய திருவடிகளை யாரெல்லாம் பத்துகிறார்களோ அவர்களுடைய ஆறு ஊர்மிகள் ஆறு குற்றங்களை ராமானுஷ் போக்கி உயர்ந்த கதியான வைகுந்தத்தை அவர்களுக்கு நல்குகிறார் ஸ்ரீ மாதவாங்கிரி ஜலஜத்யா பிரேமா விலாசைய பராங்குஷவாத பக்தன் பகவான் மாதவன் அந்த மாதவனுடைய திருவடிகளில் விடாத அன்பு கொண்டவர் நம்மாழ்வார் அந்த நம்பாழ்வார் திருவடிகளையே பற்றி அவர் பாடிய திருவாழ்மொழியே பாலும் தேமுமாக உருதெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவும் வெறிகரு பூமகள் நாகனும் விளங்கியோர் அரிஹரின் கிணங்கும் உற்றாரும் உறவினரும் செல்வமும் அனைத்தும் நம்மாழ்வார்ப்பாடிய திருவாய்மொழி என்று இருந்தவர் தான் ராமானுஷன் அந்த ராமானுஷருடைய திருவடிகளை பற்றி வந்தால் தாம லோப மோக மதம் ஆச்சரியம் ஆறும் தொலைந்தே போகும் அவரிடத்தில் அவை அண்டாகு அவரை பச்சுட்டோம்னா நம்ம இடத்திலும் அவை அண்டாகு இப்ப நாம வித நீதியில பார்த்து ஸ்லோகம் இந்த ஆரையும் தொலைக்க வேண்டும் யார் தொலைத்து விடுகிறானோ அவனை பாபங்கள் திருந்தாது யார பாபம் திருந்தாகோ அவன் சம்சாரத்தில் பிறக்க வேண்டிய தேவையே இல்லை இனி அவை என்னன்னு பார்ப்போம் காம லோப மோக மத மாத்தியம் ஆறு சொல்றதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கு சின்ன சின்னதா இருக்கு காம ரெண்டே எழுத்து குரோத ரெண்டே எழுத்து லோப ரெண்டே எழுத்து மோக ரெண்டே எழுத்து மத ரெண்டே எழுத்து ரெண்டு ரெண்டு எழுத்தா இருக்கு அதுகள் படுத்துற பாடுதான் ரொம்ப அதிகமா இருக்கு காமம்ங்கிறது ஆசை ஒரு விஷயத்த நாம பார்க்கும் போதே அதுல ஒரு பற்று ஏற்படும் அந்த பற்று தான் ஆசையாக வளருகிறது சங்கா ஜாயதோ விஷயான் பும்சகா சங்கஸ்தேஷு உபஜாயத்தை சங்காத்து சஞ்சாயத்தை அபிஜாயத்தே கண்ணன் கீதையில் அழகா தெரிவிக்கிறார் விஷயத்தை பார்த்த உடனே பற்று வரும் அந்த பற்றே சங்காத் சஞ்சாயத்தை காமக அதை வீட்டுக்கு வந்து நினைச்சு நினைச்சு நினைச்சு ஆசையா வளர்ந்துவிடும் அந்த ஆசை பேராசையாகும் பேராசை கோபத்தில் கொண்டு போய் விட்டு விடும் மூணையும் தொடர்பு படுத்தும் ஒரு விஷயத்தை பார்த்த உடனே நினைக்க நினைக்க நினைக்க ஆசை அது கிடைத்தே ஆக வேண்டும் வெறியாக மாறினால் அது பேராசை காம குரோத லோப லோபாங்கிறது பேராசை அப்ப காமத்தை தொலைக்க வேண்டும் குரோதத்தை தொலைக்க வேண்டும் லோபத்தையும் தொலைக்க வேண்டும் பல தர லோபின் லோபி அநேகமா கருமியா ஒரு வஸ்து ஓரளவுக்கு நம்ம இருக்கணும் போரும் அப்படின்னு நினைச்சா கூட ஆசைன்னு சொல்லலாம் ஆனா லோகத்துல அது அத்தனையுமே எங்கிட்டதான் இருக்கணும் அப்படின்னு பேராசையாக போகிறது தான் ஆருக்கும் எதையும் கொடுக்கூடாது மொத்தம் சங்கிட்டையே சேர்ந்து கொள்ள வேண்டும் அது பேராசையாகிறது தாம ஏஷகா குரோத ஏஷகா ரஜோகுண சமுதவகா கண்ணன் கீட்டையில சொல்றார் ராஜோகுணத்தின் வடிவமாகத்தான் காமமும் குரோதமும் பிறக்கின்றன எந்த இடத்துல கோபம் வர்றத பார்த்தாலும் அதனுடைய அடிப்படையில் நிறைவேறாத ஒரு ஆசை இருக்கும் நீ எந்த கோபத்தை அது நாமப்பட்ட கோபமா இருக்கட்டும் அல்லது நம்ம பேர்ல வேற யாரான கோபமா இருக்கட்டும் இந்த ரெண்டுலையுமே நிறைவேற்றப்படாத ஒரு கமிட்மெண்ட்டோ அல்லது நிறைவேறாத ஒரு ஆசையோ அடிப்படையில் நான் இதை ஆசைப்பட்டிருக்கேன் அந்த ஆசை நிறைவேறதுன்னா கோபம் வரவே வராது ஆனா அந்த ஆசை நிறைவேறாவிடல் அப்ப அது கோபமாக வெடிக்கிறது ஆசையும் சரி கோபமும் சரி இரண்டுமே ரஜோகுணத்தாலே ஏற்படுபவர்கள் அதுவே வளர வளர வளர ஆசை பேராசையாகி போகிறது காம ஏஷகா குரோத ஏஷகா அர்ஜுனோட இந்த ரெண்டையும் உன்னுடைய பகைவன் நினைச்சுக்கோ அர்ஜுனா ஏ பரந்தப மகா தப துரோணர ஜெய்சுருவே பீஷ்மாச்சார ஜெய்சுவே பீஷ்ம துரோணர்கள் முக்கியமான இரட்டை விரோதிகள் அல்லர்கள் அதே போல துரியோத விஷாசனர்கள் கூட இரட்ட விரோதிகள் அல்லர்கள் இவர்கள்லாம் உடல் ரீதியாக அவங்கள்ட்ட அபச்சாரப்பட்டு இருக்கா கொண்டு விடலாம் முடிஞ்சு போடும் ஆனா காமக்ரோதங்கள் இருக்கா பாரு அவள்கிட்ட தான் ஜாதிரகா இருக்கணும் ரஜோகுண சமுதவ இதை நம்மோட ஒட்டி கொண்டிருக்கும் ரஜோகுணம் அந்த குணத்தினால்தான் காமமும் கோபமும் ஏற்படுகிறது இதை தவிர்ப்பதற்கு வழி என்ன ஆகாரத்தை நன்னா கட்டுப்படுத்தினோம்னால் கண்டிப்பாக காமக்ரோகங்கள் குறையும் பகவத் விஷயத்திலேயே நம்ம புத்தியை செலுத்தி நம்ம மனசில் அதை நம்ம கண்ணு காது மூக்கெல்லாம் அவனையே பார்க்கும்படி வைச்சோம்னால் கண்டிப்பாக காமக்ரோகங்கள் கட்டுப்படும் இன்னொன்று சுலபமான வழி இந்த இடத்தை பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஆசையா இருக்கு அங்கே தப்பா நடந்துருவேணும்னு இருக்கு இன்னாரை பார்த்தா தப்பா நடந்துருவேணும்னு இருக்கு இந்த தீய பழக்கிறதுக்கு அடிமை ஆடு வேணும்னு இருக்குன்னால் முடிஞ்ச வரைக்கும் அங்கே போறதையோ அதை பார்க்கறதையோ தவிர்க்கிறது தான் நலம் பல பேர் நினைக்கலாம் இல்லை சுவாமி எங்களுக்கெல்லாம் மன உறுதி அதிகம் முன்னாடியே சாப்பிடக்கூடாதுதான் இருந்தா கூட பார்த்து பேர் போக சாப்பிட மாட்டோம்னா இதெல்லாம் விஷப்பரிச்சு நம்ம என்ன யோகியா வசிஷ்டரா வாமதேவரா அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் புலநடக்கம்லாம் வந்துடல அப்போ ஒரே வழி என்ன விஷயங்கள் நாம் அனுபவிக்கிற போக்கியமான பொருட்கள் இருக்கே அவற்றை நம்ம புலன்களிடத்தில் தட்டுப்படாமல் விலைக்கு வைக்கிறது தான் நல்லது நெருப்பு கிழ இருந்தது புல்லு இருந்ததுன்னா பிடிச்சிக்கும் புல்லே இல்லைன்னா வெறும் தடல நெருப்பு எரியுமா தெரியாதல்லவா அதே போல நம்ம கண்ணு ஒண்ணை பாக்கிறது எனமோ அதன் பால் ஈர்க்கப்படுறது நாக்கு ஒண்ணை சுவைக்கிறது அது இன்னும் அந்த கெட்ட பொருளை சாப்பிட்டா தேவலையன்னு தோன்றது அப்போ அந்த பொருளை நம்ம புலன்களிடத்திலேருந்து விலைக்கு விடுறதுதான் வழி அந்த பொருளை வைத்துக்கொண்டு ஜெயிக்கலாமான்னா அதெல்லாம் ரிஷிகள் யோகிகள் பண்ண வேண்டியது நம்ம வேலையே கிடையாது அங்க போனா ரெண்டு பேர் அவங்களை கூப்பிடுறா சுவாமி அப்படின்னா போகாம தவிர்க்கிறது தான் நல்லது சில பேர் தனிமேல இருந்துவிட்டாலே தீய பழக்கங்களுக்கு அடிமையாயிடுறோம் அப்ப முடிஞ்ச அளவுக்கு தனிமேல் இருக்கவே கூடாது யாரா நாலு பேர் இருக்கிற இடத்துலயேதான் உட்காண்டிருக்கணும் இங்க போனா ஆபத்து அந்த நேரத்துக்கு போன ஆபத்து இன்னாரோட போன ஆபத்தா அப்ப அதெல்லாத்தையும் தவிர்க்கிறது தான் தாமத்தை தவிர்ப்பதற்கு வழி தாமம் குரோதங்கள் கோபம் காமம் போடுத்துனா கண்டிப்பாக கோபம் போயிடும் ஆசை விலகிட்டுனாலே கோபம் தொலையும் ஆசை இருந்தால் தான் கோபம் எனக்கு இவா மதிப்பு கொடுக்கலையே அவா மதிப்பு கொடுக்கலையே எனக்கு இந்த பதவி கிடைக்கணுமே அந்த பதவி கிடைக்கணுமே இந்த பொருள் எனக்கு கைவசப்படணுமே அந்த பொருள் கைவசப்படணுமே இந்த ஆசையை வளர்த்துக்க வளர்த்துக்க பல பேர் வேணும்னு தூண்டி விடுவார் எல்லாத்துக்கும் ஆசைப்படு ஆசைப்படுறதுக்கு தான் நம்ம லோகத்தில் போனட்டு தவறான செய்தி ஆசைப்படு ஆசைப்படுன்னு சொல்லிவிட்டு ஆசை தன்னடையே வளர்ந்து தக தகான்னு எரிந்து பேராசையில் கொண்டு ஆசைப்படக்கூடாதுங்கிறதத்தான் நம்ம முன்னோர்கள் ரிஷிகள் சொல்லி கொடுத்துருக்காங்க வைராக்கியத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனா நீங்கள் பலவிடங்கள்ல பார்த்தால் பல ஊடகங்கள்லையும் என்ன பிரச்சாரம் பண்றாங்கன்னா எல்லாத்துக்கும் ஆசைப்படும் வாழ்க்கையை ஓகோன்னு அனுபவிக்கிறதுக்கு ஆசைப்படுனால் எங்கெங்க கொண்டு போட்டுனா காமமோ குரோதமோ தவிர்க்கத்தக்கவை ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லல பக்தி ஆசைப்படலாம் அறிவுக்கு ஆசைப்படலாம் நல்ல குழந்தைகளுக்கு ஆசைப்படலாம் நல்ல கணவன் மனைவி காசைப்படலாம் நல்ல இல்லற வாழ்க்கை காசப்படலாம் ஆசைப்படலாம் அதை விட்டுட்டு பணத்துக்கு மட்டும் அல்லது வீட்டு வசதி வாரியத்துக்கு மட்டும் இருந்தால் வெறும் வீடு ஓஹோன்னு இருந்ததுனால சரியா போடப்படுறதா அப்ப காமக்ரோதன்களை தவிர்க்க வேண்டும் மோகம் மயக்கம் ஒண்ணுல ஆசை வச்சுட்டு அதனால நம்முடைய மனசே மயங்கிப்படுறது பத்தி எனக்கு பச்சு உண்டு இருக்குன்னு வச்சுக்கோம் என்ன நல்லது சொன்னாலே என் புத்திக்கு ஏறவே ஏறாது சாமி அவர் மயக்கத்துல இருக்கார் ஆட்டம் தெளிஞ்சு வரட்டும் அப்பதான் அவருக்கு நம்ம பேசவே முடியும் ஒரு விஷயத்தில் இடமே கொடுக்காமல் எடுத்து முடிவுதான் சரி அப்படின்னு மதம் மதம் செரு செரு உயர்கலத்தில் பிறந்தேன் உயர்கல்வி கற்றேன் பணக்காரன் நான் வாழ்க்கை தரத்தில் உயர்ந்தவன் நான் அழகன் நான் இவை அத்தனையுமே செருக்கின் பால் பட்டவை அதான் மதம் கடைசியா மார்க்சரியம் பொறாமை இத்தனை எங்கிட்ட இருந்தாலும் அதை விட துளி ஒத்திர அவரையும் பார்த்து பொறாமப்படுற முடியும் பொறாமை அசூயிருந்து பிரயோஜனம் இல்லை மார்க்சரியம் இதனால ஏமாத்த ஆரம்பிக்கிறோம் யாரான ஒத்தரை தான் கொஞ்சம் இருக்கா அதையும் அடித்து துடுங்கி இன்னொருத்தர் இடத்துல சொத்து இருந்து பார்த்தாலே உடனே அந்த சொத்து நம்புறதா இருந்தா தேவையே அதுக்குன்னு ரொம்ப ஒர்க் பண்றது அவா குடும்பத்தை கெடுக்கிறது அந்த சொத்தை எப்படியான எழுது வாங்குறது இது எத்தனையுமே செய்ய கூடாது இப்ப இந்த ஆறும் தவிர்க்கப்பட வேண்டியது இந்த ஆரை தவிர்ப்பதற்கு என்ன செய்யலாம்னால் கண்டிப்பா கீதையை பாராயணம் பண்ணலாம் பாகவதத்தை படிக்கலாம் பாரத்தை படிக்கலாம் ராமாயணத்துல ராமனை படித்தான் நடந்துட்டானு சார் இதோ ஸ்ரீபெரும்புதூருக்கு போய் ராமானுஜரை சேவித்தோம் என்னால் கண்டிப்பா இவ்வாறு விலகுகிறது அந்த ஸ்லோகம் முடிந்தது அதுக்கப்புறம் ஒரு ஆறு சொல்றார் ஷடிமே ஷட்சு ஜீவந்தி சத்தமோ நோபலப்யே சௌராஹா பிரமத்தே ஜீவந்தி வியாதித்தேஷு சிகிச்சகாக பிரமதாக காமயானேஷு யஜமானேஷு ஜாஜகாக ராஜா விவிதமானேஷு நித்யம் மூர்க்கேஷு பண்டிதாக யார் யார் ஆண்டி படைக்கிறா ரொம்ப ஆரையும் வேடிக்கையே சொல்லியிருக்காரு இப்போ இது நம்ம தெரிஞ்சுதான் போகும் இதன்படி நம்ம ஒண்ணு இல்ல இருந்தாலும் இந்த ஆரையும் தெரிஞ்சு வச்சுன்னு ஜாகிரதையா விலகி இருக்கணும் இல்லையோ யார் யார் எதை அண்டி பிழக்கரா பார் என்றால் சௌராகா பிரமத்தே ஜீவந்தி திருடர்கள் எல்லாம் ஏமாளிகளை அண்டியே வாழ்கிறார்கள் திருட்டு கொடுக்கறதுக்காக இருந்தா அது திருடத்தான் போறான் நம்ம தான் ஜாகிரதையா இருக்கணும் ஒருத்தன் ஏமாத்துறானே நீ அஞ்சு கொண்டா உனக்கு திருப்பி அம்பது லட்சவா போறேன் என்ன ஒழுங்கா உழைச்சாலே காட்சி கிடைக்க மாட்டேங்கிறது இந்த லோகத்துல இப்படி போய் ஒருத்தன் காட்டுறான்னு சொன்னா அதனால நம்ம ஏமாந்து கொள்ளலாமா நீ இதை கொண்டா நான் உனக்கு இதை தரேன் அப்படின்னு நீ சங்கலை கொண்டா உனக்கு நான் நான் தங்கமாத்தி போறேன் என்ன இன்னைக்கு செங்கலே அவ்வளவு வேலை விற்கிறது இதுக்கப்புறம் அத்த இடத்துல போய் தங்கமா வேற மாத்தணும் கொண்டுகளை கொடுப்போம் ஆயிரம் வியாதி வரும் அது மாத்தினும் வந்தாப்புல இருக்கும் தங்கமா மாறும் ஆனா வீட்டுக்கு வர்றதுக்குள்ள மறுபடியும் செங்கல் ஆயிடும் ஆனால் ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா ஏமாத்துறவர்கள் இருக்கத்தான் போற அவர்களை அண்டித்தான் வளரலாம் சவுராக பிரமத்தே ஜீவந்தி வியாதி தேசு சிகிச்சக்காக நம்பித்தான் வைத்தியர்கள் இருக்க இப்ப நோயாளிகளே இல்லை நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம் இப்படின்னு கண்டிப்பா ஆஸ்பத்திரியில கூட போர்டு போட்டிருப்பா எல்லா கிளினிக் நர்சிங் ஹோம்ல பார்த்துன்னா கூட போர்டு போட்டிருப்பான் ஆனா எல்லாருமே நோயற்ற வாழ்வு வாழ ஆரம்பிச்சுட்டா இப்ப வைத்தியர்கள் எங்கே போவார்கள் வைத்தியர்களை நோயாளிகளை அண்டித்தான் இருக்க வேண்டும் ஆனா என்ன சொல்லலாம்னால் அது என்ன நோய் வந்து கியூர் பண்ணுங்கிற அவசியம் இல்லையே அதே வைத்தியர் பிரிவெண்ட் பண்ணி கொடுக்கலாமல்ல நோய் வரணுங்கிறது கூட இல்லை சின்ன குழந்தையில இருந்தே ஒரு ஃபேமிலி டாக்டர் நம்ம குழந்தைய பார்த்துன்னு வளர்க்குன்னு அடிக்கடி அவர்கிட்ட போய் செக் பண்ணிப்போம் முதல்லலாம் ரெண்டு மாசத்துக்கு ஒரு போனேன் அப்புறம் வயசாச்சு ஒரு வருஷம் ஒரு போனேன் இன்னும் வயசாச்சு ரெண்டு வருஷம் ஒருக்கரம் போனேன் அவர் எப்படி எனக்கு கைடு அதன்படி குழந்தைய வளர்க்கணுந்தோம் வியாதியே வரலன்னா கூட வைத்தியர் தான பண்ணியிருக்காரு வராமல் தடுப்பதும் வைத்தியர்கள் செய்வதுதான் மறுபடியும் அவர்கள் நோயாளிக்கன நம்பி இருக்கிறார்கள் பிரமதாக காமயானேஷு வேஷிகள் எல்லாரும் காமயானேஷு அவர்கள் யாருக்கெல்லாம் காமத்தில் விருப்பம் அதிகமோ பெண்ணு ஆசை ஆண் ஆணுக்கு பெண் ஆசையோ பெண்ணுக்கு ஒரு சாமானிய காமம் கேவலமான காமம் இந்த காமத்தில் யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ அவர்கள் அம்பில் தான் தேசிகள் அனைவரும் இருக்கிறார்கள் யஜமான யாஜகாக யாஜகாக யாகம் பண்ணுபவர்கள் யாரா இருந்தாலும் அப்பப்ப யாகம் பண்றதுல ஆசை இருக்கிற யஜமான அவளை அண்டித்தான் இருந்தாக வேண்டும் அவர்கள் பண்ணு பண்ணுன்னு சொல்லி பணத்தை கொடுத்தாத்தானே இவர் யாகமோ யஜ்யமோ பண்றதுக்கு போறோம் இப்போ புடவை திருமணி வாங்கணும் நிறைய பால் வாங்கணும் தயிர் வாங்கணும் நெய் வாங்கணும் சோமத்துக்கு திரவியங்கள் அத்தனை வாங்கணும் இது இத்தனையும் அப்பப்ப ஹோமமானன யாகமானங்கிற ஆசை இருக்கிற யஜமானன் அவனை நம்பித்தான் யஜ்வாக்கள் இருக்கணும் ஹோமத்தை பண்ணி வைக்கிறவ அவர்களை நம்பித்தான் இருக்கிறார்கள் அடுத்து ராஜா விவதமான அரசன் சண்டையிடுபவர்களை நம்பியே இருக்கிறார் ஒரு ராஜான்னு இருந்தாலே சில சில நாடுகள்லாம் இருக்கு அப்படியே சண்டை போட்டுக்கிறதுக்கு ஆசை வெறும் இருந்துட்டா ஒரு நமக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது போடுமே அவள் கவலை போது அதனால சில பேர் எப்பவும் எப்ப சண்டை எப்ப சண்டை என்று கலந்து அரசர்கள் சண்டை எதிர்பார்த்தே இருக்கிறார்கள் நித்தியம் மூர்கேஷு பண்டிதாக கடைச முடிச்சார் பண்டித்தர்கள்லாம் யாரை நம்பி இருக்காருன்னா முட்டாள்களை நம்பி இருக்கார் அப்பதான் பண்டிதனு கொண்டாட்டம் ஏன்னா ஒருத்தர் பண்டித்தர் நான் ரொம்ப நான் படித்தவனு காட்டிக்கணும்னா படிக்காத ஒரு தான முடியும் படிச்சிருந்தா இவர் இப்படி காட்டிக்கிறதுக்கு முடியும் அப்ப மூர்க்களை நம்பித்தான் இருக்கிறார்கள் என்ன ஆரையும் சொன்னார் திருடர்கள் ஏமாளிகளை நம்பி இருக்கிறார்கள் வைத்தியர்கள் நோயாளிகளை நம்பி இருக்கிறார்கள் வேஷிகள் காமத்தை காமுகர்களை நம்பி இருக்கிறார்கள் யஜமானர்கள் அதாவது யாகம் பண்றவாழ்லாம் அதை பண்றதுல இருக்கிற யஜமான நம்பி இருக்கா அரசனோ சண்டை நம்பி இருக்கிறான் நிச்சய மூர்க்கேஷ பண்டிதாக பண்டிதர்கள் மூர்க்கர்கள் முட்டாள்களை நம்பி வாழ்கிறார்கள் இந்த ஆரையும் நன்னா தெரிந்து கொண்டு நாம யாரையும் நம்பி வாழ வேண்டாம் நாம பகவான நம்பி இருந்தால் போரும் புரிந்து கொள்ள வேண்டும் மனைவியை எப்போதும் நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும் அக்னி காரியம் பண்ணணும்னாலே மனைவி தேவை ஓரோரு நாளும் நம்ம வீட்டு சமையல்னாலும் அதுக்கு ஒரு நெருப்பு தேவை நம்ம ஓரொரு நாளும் மூன்று அக்னிகளை ஆராதிக்க வேணும் அக்னிகளை பூசிக்க வேண்டும் அக்னி பகவான் தான் ஒரு வீட்டுக்கே விளக்கேற்றுகிறார் விளக்கேற்றதுல இருந்து சமையல் பண்றதுல நமக்கு கதகதப்பு வேணும்னா உஷ்ணத்தை கொடுக்கறதுல இருந்து துணி காய போடுறதுல வெந்நீர் சாப்பிட்றதுல இந்த ாலும்ருப்பு காரியும் அவள் தான் சரிவர நடக்கும் ஓரொரு நாளும் வீடு நன்னா இருக்கணும்னால் அடிக்கடி மனைவியை கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும் கவனிப்பாரற்று விட்டுவிடுவது கூடாது அவள் பொன் போல பாதுகாக்காஸ்டை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி